ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதாஹே நமஸ்ரீஷா பரமாத்மே நம அஷ்டம்க்ரமய அர்ஜுன உச்சிரமருஷோத்த அதிபூத்தம் பிரோக் அதிதெவம் உச்சயோஸ்முசூன பிரயண காலேஜ் ஜேய்தி இந்த அயத்துக்கு அக்சரோகம்னு பேரு இந்த அயம் பகவைய ஒரு வாக்கியத்தோட தொடங்குகிறது மூணாவது ஸ்லோகத்திலேருந்து பகவான் அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதனால் இந்த அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கு இந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் கிரமமுக்தி விஷயம் கிரமமுக்தின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஞானத்தை பெற்று ஜீவன் முக்தி அடைய முடியலேன்னு சொன்னால் தியானம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்தில் பிரம்மதேவருடைய உபதேசத்தை பெற்று முக்தி அடைகிறதுக்கு பேர் க்ரமமுக்தின்னு பேர் ஜீவாத்மா இங்கேயே பரமாத்மாவாக உணர்ந்துட்டால் இங்கேயே அவருக்கு முக்தி கிடச்சிடும் ஆனால் அவருக்கு சாஸ்திர விஷயங்கள்லாம் புரியலேன்னு சொன்னால் இந்த சமஷ்டியாக இருக்கக்கூடிய ஹிரண்ட கர்ப்பனை உபாசனை பண்ணி தியானம் பண்ணி அந்த யோகசக்தியினால் உடம்புலேருந்து உயிரை பிரித்து கொண்டு சூரியனுடைய கிரணங்கள் வழியாக பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவருடைய உபதேசத்தை கேட்டு அங்க ஞானத்தை பெற்று மோட்சம் அடைகிற விஷயந்தான் இந்த அத்தியாயத்தில் உபதேசிக்கப்படுகிறது இது மிகவும் நுண்மையாக தோன்றும் சில பேருக்கு அதில் படிக்க படிக்க நம்ம சில உண்மைகளை புரிஞ்சு கொள்ளலாம் ஸ்ரத்தையோடு படிக்கலாம் அர்ஜுனன் கேட்குறான் ஏழாவது அத்தியாயத்தில் பகவான் கடைசியில் உபதேசம் பண்ணின அந்த ஏழு விஷயத்தை பற்றி கேட்குறான் கிம் திரம்ம அந்த பிரம்மம்னு சொன்னீர்களே அந்த பிரம்மம்னா என்ன கிம் அத்தியாத்மம் அத்தியாத்மம்னு சொன்னால் என்ன கிம் கர்ம கர்மன்னு சொன்னால் என்ன ஹே புருஷோத்தம புருஷோத்தமான்னு சொல்லி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை கூப்பிட்றான் புருஷோத்தம பிரம்மம்னா என்ன அத்தியாத்மம்னா என்ன கர்மன்னா என்ன அதிபூத்தஞ்ச கிம் புரோக்தம் அதிபூத்தம்னு எதை சொல்லுகிறீர்கள் அதிதெய்வம் கிமுச்சியத்தை அதிதெய்வங்கிறது எதை பற்றி பேசுகிறது அதியஜ் கதம் கோத்திர தேகேஸ்மின் மதுசூதன ஹே மதுசூதனா கிருஷ்ணா அஸ்மின் தேகே இந்த உடம்பில் அதியஜாங்கிறது எப்படி யார் அது எப்படி அதியஜம் அப்படின்னு சொல்வது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நியதாத்மபிஹி பிரயாண காலேஜ கதம் ஞேயோசி உடம்பையும் மனசையும் கட்டுப்படுத்தியவர்களால் மரண காலத்தில் தாங்கள் எவ்வாறு எப்படி தியானிக்கப்படுபவராக இருக்கிறீர் அப்படின்னு கேள்வியை கேட்குறான் ஆக இந்த ஏழு விஷயத்தை பற்றின கேள்வியை அர்ஜுனன் இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் கேட்டிருக்கான் அதனால் ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டோம் இனி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சுருக்கமாக ஆறு விஷயத்துக்கு பதில் சொல்லிவிட்டு இந்த பிரயாண கால ஸ்மரணத்தை விசேஷமாக விஸ்தாரமாக உபதேசிக்க போகிறார் அதை நாளைக்கு தொடர்ந்து படிக்கலாம் அர்ஜுன உச்சாத்ம கர்மருஷோத்தூத்தம் பிரோவம் அதிய்கோஸ் மதுசூதன பிரயண காலேஜே எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோ